ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயங்கிற தலைப்புலே இந்த மகாலயஸ்ராத்தத்தை நாம் அன்னரூபமாகத்தான் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் காரணம் என்னென்னா அன்னரூபமாக நாம் இந்த மகாலேயஸ்ராத்தத்தை செய்யற பொழுது அதில் பிண்டப்பிரதானம் வருது கடைசியில் அத்தனை பேருக்கும் பிண்டப்பிரதானம் செய்யணும் செய்த பிறகு தர்ம பிண்டம்னு மூன்று பிண்டப்பிரதானம் வருது அது ரொம்ப முக்கியம் இந்த மகாலய சிர்தத்திலே தான் இந்த தர்ம பிண்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை தான் நாம் காஷி போன்ற கஷேத்திரங்களுக்கு போகிற பொழுது பண்ணுறோம் ஆனால் அதை மகாலயஸ்ராத்திலேயே நமக்கு மகர்ஷிகள் சொல்லியிருக்க அந்த தர்மபிண்டம் வைக்கிற பொழுது சொல்கிறோம் ப்ரமபிரூணவோபேத்தேபிச்ச ஆத்மனோ ஜன குச்சாபதிரா பித்துலோவா ஜாயாவம்சமுதாய பாலவாச்சூதிக்குவனோம்ஸ மித்திராணி சுஹ்தஸஸ்தா திருயோனி துசம்பூத்தாப்பியஜன்மணி தேசாம்பிண்டோ மயாத அக்ஷயமுபதிஷ்டூ அப்படின்னு சொல்லி முதல் பிண்டத்தை வைக்கணும் என்ன அர்த்தம்னா நம் வம்சத்தில் முன்னோர்கள் நம்மை சுற்றி உள்ளே ஏழு கோத்திரங்களில் எந்த ஒரு வம்சத்திலேயும் செய்யக்கூடாத பாபங்கள் பிரம்மஹத்தி போன்ற பாபங்களை செய்த எந்த பிதற்கள் உண்டோ வதோபேதாக அல்லது அடிபட்டு இறந்தவர்களான பிதற்கள் ஏபிச்ச ஆத்மஹனோஜனாக அல்லது தற்கொலை செய்து கொண்ட பிதற்கள் இப்படி எப்படிப்பட்ட பிதற்கள் இருந்தாலும் குப்ஜாஷ்ட மூக்கா பதிராக வாய்ப்பேச தெரியாமல் காது கேட்காமல் அப்படி இருந்து துன்பப்பட்டு இறந்த பிதற்கள் என்னுடைய பிதர்வம்சத்திலேயும் என்னுடைய தாயார் வம்சத்திலேயும் இப்படி இருந்த பிதற்கள் யார் உண்டோ ஜாயா வம்ச சமுதூத்தாக அவர்கள் மாத்திரமில்லை என் மனைவி வம்சத்தில் வந்து வந்திருக்கக்கூடியதான பிதருக்கள் பாலர்கள் சிறுவர்களாக இருந்து இறந்து போனவர்கள் ரொம்ப வயசாயி காலமானவர்கள் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு இருந்தால் அவர்களுக்கு அவ்வப்பொழுது செய்ய வேண்டியதை செய்யணும் இல்லாட்டா அவர்களுக்கு ரொம்ப குறையாக இருக்கும் அப்படி குறைபட்டு இறந்தவர்கள் சூத்திக்காக அப்படி தூரமாக இருக்கிற பொழுது காலமான ஸ்திரீகள் யுவானகா கல்யாண வயசுக்கு வந்து இறந்த ஆண்கள் பெண்கள் கர்ப்பசம்ஸ்தாஸ்டா கர்ப்பத்திலேயே உற்பத்தியாகி இறந்த ஜீவன்கள் அபார்ஷன் இதுபோல் ஆறுது நாமளே அழிக்கிறோம் அப்படி இறந்த ஜீவன்கள் மித்ராணி சுகிருதஸ்ததா இன்னொரு நம் நண்பர்கள் சுகிருத நமக்கு நல்லதை நினைப்பவர்கள் இப்படி யார் உண்டோ அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த லோக்கத்தில் பிறந்திருக்கா திரியக்கியோனுஷு சம்பூதாக அவர் எப்படி பறந்திருக்கான்னு தெரியாது பசுபக்ஷிகளாக பறந்திருக்காளா எப்படி அவர்கள் பிறந்திருக்கான்னு தெரியாது எப்படி பிறந்திருந்தாலும் நான் வைக்கக்கூடியதான இந்த பிண்டப்பிரதானமானது அக்ஷயம் உபதிஷ்டது அவர்களுக்கு பூர்ணமான திருப்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு முதல் பிண்டத்தை வைக்கிறோம் பித்ருவம்சே மிருதாயே ச மாதவம்சே குரு ஸ்வசுர பந்தூனாம் ஏச்சானியே கதிவர்ஜிதா கிரியாலோபதாச்சைவ ஜாத்தியந்தாக பங்கவஸ்ததா விரூப்பாக ஆமகர்பாச்சாஜாத்தாக குலேமமா என்னுடைய தகப்பனார் வம்சத்திலேயும் என்னுடைய தாயார் வம்சத்திலேயும் எந்தெந்த பித்திருக்கள் இருந்தாலோ யாரெல்லாம் குருவாக இருந்தால் யாரெல்லாம் மாமனார்களாக இருந்தாரோ அவர்களுக்கும் என்னுடைய குரு என்னுடைய மாமனார் இவர்கள் வம்சத்திலேயும் என்னை சுற்றி உள்ள பந்துக்களுடைய வம்சத்திலேயும் கதிவர்ஜித்தாக உள்ள பித்திருக்களுக்கு யாருக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்கலையோ அல்லது கிரியாலோபதாஷீவ செய்யவேண்டிய கர்மாவை சரியான முறையில் செய்யப்படாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்காரோ ஜாத்தியந்தாக பிறவி குருடர்கள் பிறவியிலேயே நொண்டியாக இருப்பவர்கள் விரூப்பாக அல்லது விகாரமான உருவத்தோடு உள்ளவர்கள் ஆமகர்பாஷ்ட கர்ப்பமாக உற்பத்தி ஆகறதுக்குள்ளே அழிந்தவர்கள் இப்படி எனக்கு தெரிந்தும் தெரியாததுமாக இருக்கக்கூடியதான என்னுடைய வம்சத்தில் உள்ள ஜீவன்கள் அத்தனை பேருக்கும் இந்த பிண்டத்தை நான் வைக்கிறேன் அக்ஷய உபதிஷ்டதோ அவர்களுக்கு பூர்ணமான திருப்தியை கொடுக்கட்டும் திரும்பவும் அவர்கள் इन्द இந்த அனுபவிக்கப்படாதபடி ஆஹ்டும் ஆமணோயே பித்துவம் ஜாத்தம் மதீய வம்சே மம தாசூத்தரா மிசிய பசவச்ச தாசாச்சா ஜன்ம்தரேயே மம சங்க தேபியஸ்ததா பிண்டமகம் ததாமி இது மூன்றாவது பிண்டம் வைக்கிற பொழுது சொல்லக்கூடியதான மந்திரம் பிரம்மா சிருஷ்டி ஆனதிலிருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் என் வம்சத்திலே முன்னோர்களாக யாரெல்லாம் பிறந்து வந்திருக்கார்களோ என் தாயார் வம்சத்திலே யாரெல்லாம் வந்தார்களோ என்னுடைய மனைவி வம்சத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பிண்டமானது போய் சேரட்டும் வம்சத்வயேஸ்மின்னு மம தாசபூதாக இந்த இரண்டு வம்சங்கள்லேயும் தாயார் வம்சம் தகப்பனார் வம்சம் இந்த தலைமுறைகளில் வேலை செய்த வேலையாட்கள் பிரித்தியாக கூலி வாங்கி கொண்டு வேலை செய்தவர்கள் வீடு பெருக்கி மொழிகினவர்கள் ஒட்டட அடித்து வீட்டை சுத்தம் செய்தவர்கள் ஆசிரித்த தேவராஷ்ட நம் வீட்டில் உள்ள மாடு குளிப்பாட்டியை பார்த்துண்டவர்கள் நமக்கு பால் கொடுத்தவர்கள் நமக்கு காய்கறிகள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தவர்கள் மித்ராணி சக்கியகா நம்முடைய துணிகளை தோற்றி கொடுத்தவர்கள் இப்படி யாரெல்லாம் நம்முடைய தலைமுறையில் நமக்காக வேலை செய்திருக்காரோ நமக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் நம் நாம் நமக்கு பிரசவத்திற்கு துணை புரிந்த நர்ஸுகள் நம்மை தூக்கி தா நம் தூளியை ஆட்டினவர்கள் நமக்கு பால் கொடுத்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த பிண்டமானது போய் சேரட்டும் மித்ராணி சக்கியஹா எனக்கு நண்பனாக இருந்தவர்கள் ஸ்கூல் பாடத்திலிருந்து ஆரம்பித்து எப்பப்போல்லாம் எனக்கு நண்பர்கள்னு சேர்ந்தாலோ அவர்களுக்கும் சக்கியஹா எனக்கு துணையாக இருந்தவர்கள் எனக்குன்னு பால் கறந்த பசுக்கள் தாசாகா எனக்கேன்னு வேலை செய்தவர்கள் ஸ்பிருஷ்டாச்சா திருஷ்டாச்சா என்னால் தொடப்பட்டவர்கள் என்னால் பார்க்கப்பட்டவர்கள் என்னால் உபகாரத்தை அடைந்தவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த பிண்ட பிரதானத்தை பண்ணுறேன் ஜென்மாந்தரேயே மம சங்கத்தாச்சா இந்த ஜென்மாவில் மாத்திரமில்லை போன முன்முன் ஜென்மாக்களிலே இப்படி எனக்கு யாரெல்லாம் வேலை செய்தார்களோ அத்தனை பெயர்களுக்கும் நான் இந்த பிண்டத்தை வைக்கிறேன் அவர்களுடைய சாபமோ அவர்களுடைய தாபமோ எதுவாக இருந்தாலும் அதை என்னை பாதிக்கக்கூடாது அவர்களுக்கும் அந்த துன்பமானது போய் திருப்தியை கொடுக்கணும் எப்பொழுதும் நான் இங்கே வைக்கக்கூடியதான பிண்டமானது அவர்களுக்கு பூர்ண திருப்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பிண்ட பிரதானத்தை இந்த மூன்று பிண்ட பிரதானங்களுக்கும் தர்ம பிண்டங்கள்னு பெயர் இதை அவசியம் நாம் மகாலய சிரத்தத்தில் பண்ணணும் அப்படி செய்தால் உடனே நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் கூடி வரும் பித்திருஷாபம் பித்ருதோஷம் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் இது சுலபமான வழி நாம் பாக்கி உபாயங்களெல்லாம் தேடிந்து போனால் திலகோமம் முதலிய உபாயங்களை போனால் மிகவும் கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி அதிகம் முன்ன நாளெல்லாம் பழைய நாளில் விசாரித்து பார்த்தோமானால் திலகோம்கிறது ரெண்டு மூணு தலைமுறைக்கு ஒரு தடவை தான் நடந்திருக்கும் அடிக்கடி நடக்கிறதுங்கிறது கிடையாது அப்படி இந்த மகாலய சிராதத்தை அன்னரூபமாக நாம் செய்தோமானால் ரொம்ப திருப்தியை கொடுக்கறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்